அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்சொல் ஒழுக்கம் அப்படின்னா அறிவும் ஒழுக்கமும் உடையார் அப்படின்னா உடையவர்களுடைய வாய்சொல் வாயிலிருந்து வரும் அறியாமையை நீக்கக்கூடிய தீது இல்லாத சொற்கள் அப்படின்னா வழுக்கும் தன்மையை உடையுழி அப்படின்னா உடைய சேற்று நிலத்தில் நடப்பவர்களுக்கு உதவுகின்ற ஊற்றுக்கோல் அப்படின்னா ஊன்றுகோல் அற்றே அற்றேனா போன்றதாகும் அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களுடைய வாயிலிருந்து வரும் அறியாமையை நீக்கக்கூடிய தீதற்ற சொற்கள் வழுக்கிற தன்மையை உடைய சேற்று நிலத்தில் நடப்பவர்களுக்கு உதவுகின்ற ஊன்றுகோல் போன்றதாகும் சென்ற குரலில் கற்றிலனாயினும் கேட்க அப்படின்னு சொன்னார் யார்கிட்ட போய் கேட்பது என்பதை இந்த குரலில் சொல்கிறார் கல்வி உடையவராக இருந்தால் கூட ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் பயனில்லை அவர்கள் அறிவில்லாதவர்கள்தான் ஆகையினால அவர்களுடைய வாய்ச்சொல்ல கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிறார் வறுமை இல்லாமல் இருக்கிறது வறுமையினாலேயாவது அறிவில்லாமையினாலேயாவது துக்கம் வந்தபோது மனம் தளர்ந்த போது அந்த தளர்ச்சியை ஒழிக்கணும் இந்த தளர்ச்சியை நீக்கணும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற குரலில் சிறப்பு விளக்கத்தில் கல்விக்கு பயன் அறிவும் அறிவுக்கு பயன் ஒழுக்கமாக இருக்கிறதுனால அந்த ஒழுக்கத்தை படிக்கலேன்னு சொன்னால் என்ன படித்தும் பிரயோஜனம் இல்லை பல கற்றும் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம உப்பு நோக்கி பார்க்கணும் போதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானிடங்கா பேதையில் பேதையாறில் அப்படிங்கிற குரலையும் இங்கே ஒப்பு நோக்கி பார்க்க முடியும் இது மாதிரி சொல்லாட்சியெல்லாம் இருக்குது திருக்குறளில் இன்சொலால் ஈரம் அலை இப்படியிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு இனியவை குரலில் சொல்கிறார் இதெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் ஒருத்தர் தன்னுடைய கால் வழுக்கதல் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய கையில ஒரு சரியான ஊன்றுகோல் உதவிக்கிறது எப்படியோ அப்படிப்பட்டது கல்வி ஒழுக்கத்தையுடைய சான்றோர் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு காளிஞ்சர் உரையாசிரியர் சொல்லுகிறார் சொல்லுங்கிறது கேள்வின்னு அர்த்தம் சொல்னால் அந்த சொல்லை வந்து நம்ம காதால் கேட்குறோம் இல்லையா அந்த கேள்வி கேள்வியைத்தான் குறிக்கிறது இந்த இடத்துல சொல் என்பது கேள்வியை குறிக்கிறது உலகத்துள் ஓதி உணர்ந்த ஒழுக்கமும் கேள்வியும் உள்ளவன் ஓதி உணராத பேருக்கு ஊன்றுகோல் போல் உதவுவான் அப்படின்னு பருதியாருங்கிற புலவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் நன்றாக மனப்பாடம் பண்ணி அதை அர்த்தம் தெரிஞ்சு அதை கடைப்பிடித்து பெரியவங்கள்டருந்து மேலும் மேலும் அதை நல்லா கேட்டு நல்லா மனசில் பதிய வச்சுருக்கிறவன் அதை அப்படி பண்ணாதவர்களுக்கு ஊன்றுகோல் மாதிரி உதவி புரிவான் அப்படின்னு பரிதி யார் சொல்லுகிறார் ஆ சொல்லும் செயலும் வேறாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்கள்லாம் போலிக் கல்வியாளர் அப்படின்னு தான் சொல்லணும் படித்ததை கடைப்பிடிக்காத சொல்லும் செயலும் வேறாக இருக்கக்கூடியவர்களுடைய வாய்ப்பேச்சு யாருக்கும் பயன் கொடுக்காது ஒழுக்கமுடையவர்களுடைய வாய் சொல்லுதான் ஊன்றுகோல் மாதிரி எல்லாருக்கும் உதவும் அப்படின்னு தண்டபாணி தேசிகர் உரையில் இப்போ சொல்கிறார் நான் இதெல்லாம் சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா எல்லாருடைய உரையும் சொல்கிறதுல எல்லாருக்கும் ஒரு திருப்தி ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் ஒழின்னு சொன்னால் இடம்னு அர்த்தம் ஒழின்னு சொன்னால் இடம் பக்கம் அளவுன்னு அர்த்தம் இழுக்கல் உடை ஒழின்னா வழுக்கலாக இடம் சேர்த்து அர்த்தம் ஊன்றுகோல் வந்து உடம்புக்கு உறுதி தரும் ஆன்றோர் சொல் வந்து மனசுக்கு மனசில் இருக்கக்கூடிய உயிருக்கு உறுதி தரும் தைரியத்தை கொடுக்கும் உயர்ந்தவர்களுடைய வாய்ச்சொல் ஒரு மனிதனுடைய மனசில் இருக்கிற கவலையை நீக்கி அவனுக்கு நல்ல சிறந்த உணர்ச்சியையும் ஊக்கத்தையும் அவனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லி ஜெகவீரபாண்டியனார் உரை செய்திருக்கிறார் ஆத்திசூடியில் அவ்வையார் சொல்லுகிறார் வாய்சொல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்